சி ஜரு அருணகிரனு பண்ண கந்தர் அனுபூத்து குருக்கிருப்பிதேனா காந்தஸ்மரணம் ஜயஜயிரமோ மயூராதிருடம் மகாக்கியூடம் மனோகாரதேகம் மகச்சித்தேகம் மகிதேவம் மகா தேவ மகிதேவம் மகாவேதாவம் மகாதேவாலம் லோகபாலம் உருச்சம் முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருக முருகா முருகா முருகா முருகா முருக இன் குண்டான அனுபூதி வாசுரம் 23. மூணு அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம மகிபா குரமின் கொடியை புனரும் குணபூதரனு அடியை குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ மகிபா குரமின் கொடியை புனரும் குணபூதரனு உன்னுடைய பாதார விந்தங்களை அந்த தாமரை போன்ற பாதார வினங்கள் தியானம் அதுக்காக கேட்கறது நேர்த்திக்கு பார்த்த பாசுரத்துல ஒரு சில பாயிண்ட் சொல்லணும் சில விஷயங்கள் சொல்லணும் நின் தாள் பணி என்ன தபம் பண்ணு அதாவது உன்னுடைய பாதங்களை ஆஹ் நான் என்ன தபஸ் பண்ணேன் அப்படின்னு ஆச்சரியப்படுற அப்புறம் சொன்னது காளை குமரேஜ கருதி தாளை பணிய தலை தவமைதி அவா பாலை குடல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருபயே இந்த இச்சா சக்தி அதுதான் வள்ளி பதம் பணிகின்றார் முருகன் அதனுடைய அதோட சேர்ந்து இணைந்து அவர் வந்து காரியம் நடக்கிறது அதுதான் காமிக்கிறீங்க இன்னும் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை இது ரொம்ப நமது இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய ஒரு இயல்புகளை வச்சு பார்த்தா அப்படி தெரியுது இப்போ அடியன் வந்து சிவங்கிற தலைப்பில் சிவபுராணம் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு பாகம் சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு பாகம் தமிழில் அங்கே சிவபுராணத்தில் இப்போ பார்வதி கண்டத்தில் நடக்கிறது பரமேஸ்வரன் வந்து கல்யாணத்துக்கு முன்னால தபஸ் பண்ணுறார் பார்வதி வந்து சங்கர மணவண்ணா அப்படின்ட்டார் அவர் வேதாந்த மார்க்கத்தை அனுசரித்து ஒரு ஒரு இதெல்லாம் சொன்னார் ஒரு வாதம் பண்ணார் பார்வதி சாங்கிய மரத்தை வச்சுட்டு அப்படி வாதம் பண்ணார் அப்புறம் அவர் சிரிச்சுண்டு அவர் சரின்ட்டார் அப்புறம் வந்து அவர் தபஸ்ல அப்படின்னா என்ன பரமேஸ்வரன் என்ன தபஸ் பண்ணார் அவருடைய சுரூப லட்சணத்தில் இருக்கார் பிரம்ம லட்சணத்தில் இருக்கார் அப்படி தான் விட்டுண்டார் இந்த அஷ்டபதியெல்லாம் கேள்விப்பட்டு போயிடுது இருபத்தி நாலு அஷ்டபதி உண்டு ஜெயதேவர் பாடியிருக்கார் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு முதல்ல அவர் ஒன்றாக இருக்கிறார்கள் ராசலீலை நடக்கிறது அதற்கு வந்து ஒரு ஊடல் வருது ராதைக்கு அதுக்கப்புறம் ஒரு தோழி குரு ரூபத்தில் வந்து சேர்த்து வைக்கிறாள் அதுக்கப்புறம் ராதையும் கிருஷ்ணனும் சேரார்கள் அது மூலமாக கல்யாண அஷ்டபதி பாடி அப்புறம் ஒன்னாக சேர்றாப்பில் இருக்கும் கிருஷ்ணன் பிரம்மம்னு சொன்னால் ராதை வந்து அதனுடைய சக்தி அந்த மாதிரி தான் பத்தொம்பது அஷ்டபதிபத்தி நேற்றுக்கே சொன்ன ஞாபகம் இருக்குது அது பண்ணும் அது மாதிரி தான் இங்கே வள்ளி வழி இச்சாசக்தி இவரும் ஞானசக்தி ஞான பண்டிதன் அது கம்மிக்கிறார் திருமந்திரம் சொல்லப்பட்ட நூல் முழுக்க முழுக்க சாஸ்திரம் திருவாச்சகம் ஸ்தோத்ரம் அப்படிங்கிற எப்போது சொல்கிறோண்டோ அந்த திருமுறைகளில் பன்னெண்டு திருமுறைகளில் இந்த எட்டாம் திருமுறையான மாணிக்க வாசகர் சொன்னது முழுக்க ஸ்தோத்திரம் பத்தாம் திருமணியா இருக்கக்கூடியது திருமூலர் கொடுத்தது சாஸ்திரம் அதில் என்ன சொல்கிறார் பாருங்க சாஸ்திரத்தில் சொல்ற உயிரிச்சை ஊட்டி ஒழித்தரும் சக்தி உயிரிச்சை வாட்டி ஒழித்திடும் ஞானம் உயிரிச்சை ஊட்டி உடன் உறவாலே உயிரிச்சை வா ஆட்டி உயர்ப்பதும் சேருமே திருமந்திரத்தில் சொல்றாரு இது வந்து அந்த லோக யாத்திரை லௌகீக யாத்திரை லௌகீகம் இந்த சேஷ்டி ஸ்தித்தியெல்லாம் நடக்குது இல்லையா அதற்காக நடக்கக்கூடிய விஷயம் அந்த வேள் சுரபூபதிங்கிறது மேரு வேலங்கிறது விருப்பம் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு லௌகீக சுகத்தில் அவர்களுக்கு ஒன்றாக இருந்து அந்த இச்சை அந்த வேண்டிய ஒரு ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கூடிய கருணையைத்தான் அப்படி காண்பிக்கிறார்கள் அப்படி வேலை சுரபூபதி மேருமை அப்படி நம்புகிறார் அதனால இந்த இச்சா சக்திக்கு இய்ந்து சேர்ந்து நமஸ்காரம் நடந்து அவங்க வீட்லேயே தான் நடக்கிறது ரொம்ப இதாக சொன்னால் சுலபமாக சாதாரணமாக சாதாரணமாக எடுத்துக்கிறாப்புல சொன்னால் அவர்கள் வீட்டில் நடக்கிறது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றும் இல்லை இல்லை எல்லாம் ஒன்று தான் அதனால இச்சித்து நகர் நுகர்ந்த போது அவர்களுக்கும் வேராய் நிற்கிறது தான் பதி அதுதான் அவர்கள் அவர்களுக்கு தெரிவதற்காக கூட நான் கூட இருக்கக்கூடிய தன்மையை மேறும்னு சொல்கிறாரு அப்படி ஒட்டாமல் இருக்கக்கூடியது இது அவருடைய இப்படி பிரம்மத்தை வந்து அறிவதற்குண்டான லட்சணங்கள்லாம் முன்னால் சொல்லுக்கும் அதெல்லாம் ஒன்று தடத்த லட்சம் இறைவன் ஒன்றாய் வேராய் உடனாய் நிற்கக்கூடிய சித்தாந்த விஷயத்தை இங்கே இந்த பாடலில் காண்பித்தார் விளக்கத்தில் சொல்கிற போது இப்படி மேருமலை இப்படி அது இப்படிப்பட்டதுன்னு அதுக்கு வந்து அளவு சொல்ல முடியாது அதை அளக்கவும் முடியாது கிளக்கவும் முடியாது அப்படியும் ஞானஸ்கந்தனுடைய பெருமையை அளக்கவும் முடியாது கிளக்கவும் முடியாதுன்னு சொல்கிறார் முருகப்பெருமானுடைய திருவடியை பணிவதற்கும் அடிய நீ என்ன தபஸ் பண்ணேன் சொல்றதுதான் இதனுடைய தாற்பம் இன்னைக்குண்டானதை பார்ப்போம் வடிவிக்ரம வேல் மகிபானது அடியை அடியை குறியா அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ வடி விக்ரம மகிபா வேல் மகிபா குரமின் கூடிய இப்புணரும் குணபூதரனே வடிங்கிறது மகிபன் ராஜா மன்னன் பூதரங்கிறது மலை இந்த வந்து வெயிட்டா வைக்கிறது இந்த பூ பூமிக்கு வந்து ஆடாமசியாம இருக்கிறாப்புல இந்த மலைகள்லாம் இருக்கேன் அதுதான் வந்து வெயிட் தராசில வெயிட்டு வைக்கிற மாதிரி வெயிட்டு வைக்கிறாப்புல மலைகள் கூர்மையான வேலையை கொண்ட ஏ பிரபோ ராஜனே அந்த ரெண்டபாணி ராஜனே ஞானஸ்கந்த ராஜனே குரக்குடியில பிறந்த தோன்றிய வள்ளியை கலந்த உனக்குன்றே எனக்கு அஜானத்தில் அ அருமையால் நான் உன்னுடைய அடி திருவடிகளை குறிக்கோளாக வைக்காமல் தியானத்திற்கு ஒரு ஒரு பொருளாக வைக்காமல் தியானத்துக்கு ஒரு ஒரு ஸ்தானமாக வைக்காமல் கெட்டு போயிட்டேன்னு இது முறையா நீதியா ஒன்றை தியானிக்க வேண்டாமா உன்னை தியானிப்பதற்கு அனுகிரகம் பண்ணுவாயாக அப்படிங்கிறதான் காண்பிக்கிறார் அப்படின்னா கூர்மையும் வலிமையும் கொண்ட அந்த வேலாயுதம் ஞானம் அப்படி தான் ஞான சக்தி அதை கையில் இருக்கிறவன் ஞான பண்டிதன் ஞானசக்தி இருக்கணும் ஞான பண்டிதன் அவன் தண்டமாக இருந்தாலும் ஞான தண்டம் வேளா இருந்தாலும் ஞானசக்தி அதை கொண்டே ஞான பண்டிதன் குரவின் கொடியை புணரும்னா இந்த குரவர் கோலத்தில் வந்து தோண்டினாள் அவருக்கு வந்து தோண்டினாள் இது வந்து தேவகாண்டத்தில் ஏற்கனவே சு இதில் ஸ்காந்தத்தில் பாரண பண்ணிருக்கும் அதெல்லாம் சொல்லிருக்கும் அதெல்லாம் விரமாக ஒரு மூணு நாலு அத்தியாயங்களில் காண்பிக்கிறார் அங்கே இது ஸ்காந்தத்தில் அப்போது அந்த மின்னல் கொடி மாதிரி இருக்கக்கூடிய வள்ளி நாய்கி ஆலிங்கனம் செய்யக்கூடிய குணபூதரணி குணக்குன்று பூனா பூமி அந்த பூதரணாக இருக்கிறது குன்றை காமிக்கிறது குணபூதரனை ஏற்கனவே பார்த்துக்கலாம் இந்த எட்டு விதமான குணங்கள் இருக்கிறத காமிச்சிருக்காரு அடியைக்குரியாதுன்னா உன்னுடைய திருவடிகளை தியானம் பண்ணாமல் அறியாமையினால் எப்போது நமக்கு இருக்கக்கூடியது அறியாமை அக்யானம் முடிய கெடவோ நான் இப்படி ஏன்னா முடிஞ்சு போடுமோ வாழ்க்கை எனக்கு இது சரியா இது நீதியாக கரெக்டாக உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் ஞானஸ்கந்தனை அடைந்து இது மாதிரி நான் கெட்டு போகலாமா அப்படின்னார் தப்புனா இந்த எது வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதையும் இந்த ஜீவன் அடியேன்னு வச்சுப்போம் இந்த ஜீவன் வந்து அந்த தகுணமாக இருக்கக்கூடிய ஞானஸ்கன் நிர்குணமான பிரம்மத்தினுடைய ஒரு ரூபம் என்று புரிந்து கொண்டு சர்வம் இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சமும் அவர் தான் அடியான்குள்ளே இருக்கிறதும் அவர் தான் அவர் என்னதுங்கிறது இல்லை இதை ஒரு பைத்திகார்த்தனம் ம இல்லை அப்படிங்கிற புரிந்து அவனுடைய பாதங்களை தியானம் செய்தும் அவனுடைய இந்த ஜீவன் ஜீவ போதமாக விட்டுடும் சிவ போதமாகி சிவ அந்த கலக்க வேண்டியது அதுதான் இந்த ஜன்மாய் எடுத்ததனுடைய கூர்மையும் வலிமையும் கொண்டியை குணக்குன்று அப்படிப்பட்டவனே உன்னுடைய திருவடியை நினைக்காம நான் புத்தி இல்லாம உலக வாழ்க்கையில் அப்படியே மயங்கி போய் அஜானத்தால் அறிவின்மையால அப்படியே நான் வந்து அடியோட ஐந்து போலாமா இது சரியா நீரியா நீரியா நீதி ஆகாது இது உனக்கே ஒரு அவமானமாகும் அதனால் மரியாதையாக சேர்த்துக்கும் மரியாதையை நான் சொல்லப்போல ஆனா யாசின ஜீவனம் எதுவுமே கிருப்பையா ஸ்கந்தா தவப்பாத பக்தியும் அச்சந்தலாம் தவப்பாத பக்தியும் அச்சந்தலம் விடாமல் சொல்லியிருக்கும் அப்போது அடியைக்குரியாதுன்னா இறைவனுடைய வலது திருவடி ஞானசக்தி இடது திருவடி தான் கிரியாசக்தி இடத்திருவடையும் பக்கத்தில் தான் கிரியாசக்தி அதுதான் தேவசேனா இருப்பான் வரது வரது பக்கத்தில் இருப்பது தான் பள்ளி அதுதான் இச்சாசக்தி இவ்வேற ஒன்றையுமே நினைக்காம உன்னுடைய திருவிடை ஒன்றை மாட்டும் தியானித்து கிருதையற்ற தியானித்து மனசு அலைபாயுதலை நிறுத்தி புத்தி மனசு புத்தி சித்தம் சொல்றதெல்லாத்தையும் நிறுத்தி அகங்காரமாக காரங்கள்லாம் இல்லாமல் அந்த இதை மகான் தத்துவத்தை தாண்டி அந்த பிரகிருத்தியை நம்மளை தொடாம உன்னுடைய ரூபமான அதாவது நிஷ்கல பிரம்மத்தை பார்க்க முடியாது தியானக்கு பண்ண முடியல அதனுடைய சுரூப லட்சணத்தை பார்க்கணும் இது முடியாத காரியம் மனசு புத்தி சுத்தம் எல்லா விதமான உள் உபகரணங்கள் கொடுத்தது தாண்டி இருக்கக்கூடிய அதை வந்து உருவமா பார்க்குறோம் முருகனம் ஒரு முகத்தோட ரெண்டு கையோட ரெண்டு காலோட இருக்கிறத பார்க்குறோம் இல்லை ஆறு ஷண்முகனாவோ பார்க்குறோம் அந்த அந்த இது திருச்செந்தூர் முருகனை அப்படி பார்க்கிறோம் பாத விந்தங்களை பார்க்கணும் அப்போ அதை வந்து தியானம் பண்ண முடியும் அது செய்தே நிஷ்டை கூடுதல் வேண்டும் அதுதான் முக்கியம் அறி அறிவில்லாம அது அத்தியானத்தால இந்த குணங்களால அதுவும் தமகுண ரஜோ குணம் அப்படிங்க அதனால விஷயம் தெரியாம உலக வாழ்க்கையில அமிழ்ந்து போய் இந்த ஜீவர்கள் முருகனடியை தியானிக்காம கஷ்டப்பட்டு அவலமாக வாழ்க்கை நடக்கிறது பார்த்து அவருடைய குறையை தன்மேது ஏத்தின் அவர் சொல்றார் அடிகளாரான நம்ம அருணகிருநாதர் அதனால இது வந்து அவர்களை பொறுத்த வரைக்கும் அடைஞ்சாத்தி ஏற்கனவே சொன்னா கந்தனை ஐ ஐ கந்தனை அடைந்து அனுபூத்தி அடைய கந்தனால் அனுகிரகிக்கப்பட்டு ஆள் அனுக்கிறப்பட்டு கந்தனிடம் கந்தன் கண் அனுபூதி அடைந்தவர் அவர் இந்த மூணு ஸ்டேஜ்லையும் அந்த அனுபூதிக்கு முன்னாலேயும் அந்த ப்ராசஸ்லையும் அது அந்த காலத்திலையும் அதை தாண்டியும் கிளிரூபத்தோடையோ கிளிரூபம் இல்லாமையோ எப்படியோ அப்படியோ இப்படியோ அதெல்லாம் வந்து உங்களெல்லாம் ரெக்கார்ட் என்ன பண்ணி முடியாது எல்லாம் பெரிய இந்த ஹிஸ்டரியில் ஹிஸ்டரியா பொய் எல்லாம் எல்லா ஹிஸ்டரியும் பொய் யாருங்க இப்போ இதாக வச்சுருக்க சாக்ஷி வச்சுருக்கலாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் எல்லாம் இருக்காது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால் காலை எல்லாம் மாறின்னு மாறாத வஸ்து ஒன்றும் அந்த பிரம்ம முருகன் ஒத்து மாறாத வஸ்து அப்படி அனுபூதி அடைந்த அந்த முருகன்கிட்ட அப்போது அதை சொல்கிற போகிறபோது தன்னாயி அவர் அடைந்தாச்சி நமக்காக அவர் சொல்கிறார் நம்முடைய கஷ்டங்களை அடியனுடைய அறியாமையை வச்சு ஏற்றின்னு அவர் யார் முருகன் அருணு அப்போது இந்த அடுக்கு தொடருக்கேன் அதாவது முறையோ முறையோ சரியா சரியா ஞானஸ்கந்தா சரியா சரியானா இறக்குது எங்க மேலே கொஞ்சம் இறக்கம் காணக்கூடாதா அப்படின்னு கருணாமூர்த்தியாக அவன்ட்ட கருணையை தூண்டி விடுறான் அப்போ வடிவிக்ரம வேல் மகிமானா வேல் ஞான சக்தி சொல்லிட்டோம் விக்ரமம் அது வலிமைக்குது சிறந்த வலிமை விற்கிறது நீதியோட நடக்கும் சரியா நடக்கும் ஞானம் அறிவு கூர்மையும் நீதியும் பொருந்ததும் மகிமைங்கிறது மகிங்கிறதே மகி மகின் இருக்கும் தமிழில் வர்றதோ மகின் வரும் மகி தமிழில் ஹா அதில் சம்ஸ்கிருதம் மகாஹா அந்த மகிங்கிறது பூமி மகி பண் வந்து சம்ஸ்கிருத சொல்றது அதுதான் பூமிக்கு தலைவன் அது தமிழில் வந்து மகி பண் வரும் இப்போ குரமின் கொடிங்கிறது வந்து தோண்டியது இப்படி தான் மகாவிஷ்ணுனுடைய கண்ணிலேருந்து ரெண்டு டிராப் ஜலம் வந்தது அதில் ஒரு ஒரு கடலன்னு வந்துட்டு அமிர்தவல்லி இன்னொரு கண்ணில் வந்துட்டு சுந்தரவல்லி இப்போ ரெண்டு பேரும் வந்து சுப்பிரமணிய சுவாமியை நோக்கி தபஸ் பண்ணார்கள் அவர் வந்து அனுகிரகம் வந்துட்டு அவர் ஆக்ய பிரகாரம் அமிர்தவல்லியும் தேவசேனாயாக தேவேந்திரனால் அங்கே இதே பரிபா வளர்க்கப்பட்டார் இங்கே வள்ளிமலையில் அங்கே வந்து ஒரு இதே அவரே வராரு சிவகுருவோ வந்து மகாவிஷ்ணுவம்சோவோ வராது மகா மானாவரது மகாலட்சுமி அம்சம் அப்படி தோன்றி அதுக்கப்புறம் உபேந்திரனுடைய ஒரு அம்சமாக அந்த வேடர் தலைவன் வரார் இதெல்லாம் எல்லா அடியுன்னு சொல்றது அத்தனையும் இதுல ஸ்காந்தத்தினுடைய தேவ தேவகாண்டத்தில் இருக்கிறது அப்போ வளர்றார் அதுதான் வந்து அந்த வழியை தான் கடிமணம் புரிகிறார் அதனால தான் கடிமணம் புரியது அதெல்லாம் அது இவரை பகவான் கிருஷ்ணன் தேவ பார்க்கலாம் பகவரத்தை பார்க்கலாம் ராஜியோட ராசிலையிலே பண்றான் முழுக்க இருக்கான் இது வந்து தே பாகவரத்தில் பேர் சொல்லட்டாலும் தேவி பாகத்தில் சொல்லப்படுது அதனால் தேவி பாகத்தில் வந்து ராதையினுடைய பெருமை ஒரு சொல்லப்படுது அதனால் அதே மாதிரி தான் கடிமணன் புரிந்தான் கண்ணன் பராராக என்ன மாதிரி இருக்கக்கூடிய பஜனை இல்லை க அதே மாதிரி தான் முருகன் மாமா மருமகன் அப்படியே மன்னன் அப்போ அதனால முன்னால சொன்ன பா இதுக்கு செய்யொழுக்க பாசுரத்துக்கும் இது ஒரு உண்டு அதாவது வள்ளி பரம் பணியான அதுக்கு ஒரு ஒரு சமாதான உண்டு உண்டு அப்படி கொடி போன்ற மெல்லிய சரீரத்தை கொண்ட இச்சாசக்தியான வள்ளியை பிரகாசமாக இருக்கான் அவளை ஆலிங்கனம் செய்து கொண்ட நடத்தும் இந்நாளைய குணபூதரனை முன்னாலேயே பார்த்துருக்கும் பதினஞ்சாவது பாட்டுல பதினஞ்சாவது பாட்டிலேயே இந்த வைஷ்டவர்கள் சொல்லக்கூடிய அளவில் அந்த குணங்கள் கொண்டவன் பதினஞ்சாவது பாட்டில் என்னது என் குண பஞ்சரணி என் குண பஞ்சரணின்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் இது பகவத் சப்தத்துக்கு ஒரு ஆறு விதமான ஒரு கணக்கு சொல்லுவார்கள் ஞானம்பாலம் கீர்த்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் அப்படிலாம் சொல்லுவார்கள் அது மாதிரி என் குணம் அந்த சரவ சரவ சமஸ்த குணங்கள் கொண்டது அதே மாதிரி தான் இங்கே பார்க்க வேண்டியது அப்படி எட்டு அருக்குணங்களை கொண்ட மலை போல இருக்கணும் தமிழை சொல்கிறான் பின்னால் அதுக்கப்புறம் சமஸ்கிருத்தில் அப்புறம் சொல்லுவோம் அப்போ பூதரன் இயக்கணும்னு சொன்ன மாதிரி பூமி இந்த பூமிக்கு வந்து தரம் தாங்கிறது இது அது மலையை காமிக்கிறது அதுதான் புயல் வெள்ளம் வருது காற்று வீச அதிகமாக வெள்ளம் வருது மரங்கள் மரங்கள் அசையும் மலை அசையாது இல்லையா அது மாதிரி அசையாமம் பிடிவாதமாக எல்லா அடியார்களை உத்தரிப்பேன் இருக்கக்கூடியவன் முருகன் அப்படியும் முருகன் உலகெல்லாம் ஒன்று ஏற்பினும் உலக அவலம் அதாவது நம்ம வந்து மாயால் மாட்டிக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் மாட்டின்ட்டு கொள்ளையா அது அவனை பற்றாது எந்த விஷமும் அதாவது இந்த குணங்கள் தமோகுணோகம் சத்த குணங்கள் மாதிரி குணா தீத்தனவர் நல்லாச்சியா அது அந்த மாதிரி மற்ற எல்லா விஷயங்களும் அவரை பற்றாது பிரம்மம் பிரம்மமாக இருக்கும் ஒட்டாமல் இருப்பார் இப்போ இதில் இச்சாசக்தி கிராசக்தி ஏன் சக்தி மூணு சக்திகளையும் சொல்கிறார் பதிகத்துல தமிழ இச்சாசக்திக்கு வேட்கை ஆற்றல் கிரியாசக்திக்கு செயல் ஆற்றல் ஞானசக்திக்கு அறிவாற்றல் இப்படி சொன்னால் வேட்கையாற்றல் செயலாற்றல் அறிவாற்றல்னா தலையை பிச்சுடுவீங்க அப்புறம் நாளைக்கு கேட்க மாட்டேன் சொல்லுப்பேன் அதனால இச்சாசக்தி கிரியாசக்தி எனக்குன்னா சோக்கியமே புரியும் அதனால புரிவதற்காக சொல்லக்கூடிய விஷயமே அப்படியே நம்முடைய இதை மொழி ஆற்றல் எல்லாம் எல்லாம் தேவையே கிடையாது அது அவசியம் கண்டிப்பா கிடையாது எனக்கு இல்லவும் இல்லை கடிமம் கிடையாது அனுபூத்தி அடையக்கூடிய விரும்புகிற அது அடியன் சத்தியமான விஷயம் தான் அடியன் அதான் அனுபூத்தி அடைவதற்காகத்தான் இது வந்து சொல்லப்படுகிறது ஒழியம் அடைவதற்கும் அனுபவத்தையே அடைவிக்கை முருகன் கருளை கந்தன் கருணையை அடைவதற்காக சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தொடர் இருக்க இந்த நித்தியம் குமரா குமரான அடியார்கள் முருகனுடைய திருவடியை எப்பொழுதும் விடாம கொண்டு அந்த உலக நிலையால அதாவது லௌகீகம் வாழ்க்கையில இருக்கிறதோடு அதனால கலக்கப்படாம மலை போல நிற்க வேண்டும் அதாவது பகவத் தியானத்துல அல்லது சுப்பிரமணிய தியானத்துல அவனுடைய பல தியானத்துல அப்படின்னு காமிக்கொழுது வேல் அரசன் அவன் அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியை தியானிக்காம நான் அழிந்து போறாப்புல இருந்தேன்னா இது உனக்கு தகுமா இடையரா தியானிக்கும் அதுக்கான அனுகூலம் சரியா அப்படின்னு பிரார்த்தனை பண்றாப்புல சொல்றார் அதனால இது வந்து யான் எனதுன்னு சொல்லப்பட்ட அகப்பற்று புறப்பற்று இல்லாத ரெண்டு திருவடிகள் அது வந்து தாமரை போல அவ்வளோ மிதுவாக இருக்கக்கூடியது நான் ஹிருதயத்தில் மனசுல கொள்ளாமல் இருந்தேன்னா என்னுடைய அறியாமை தானே அதோட இருந்து கொண்டு நான் அப்படியே அந்த வாழ்க்கையை முடிஞ்சு கொடுத்தேன்னு என்ன ஆகும் இது சரியா இது சரியா அப்போ எனக்கு அந்த மாயையினுடைய பாவம் எனக்கு வந்து பிரபாவம் என்படாம என்ன ரட்சிக்க வேண்டும் அதுதான் பார்த்து அதனால் இப்படியாக உழைச்சு உழைச்சு கண்டதே காட்சி கொண்டதே உடுத்ததே உடுத்து கண்டதையே கண்டு சாப்பிட்டதையே சாப்பிட்டு அப்புறம் உழைச்சதே உழைச்சு சொல்ல வேண்டியதை ஏ சொல்லிட்டு என்ன வீணாக கெட்டு போறேனேனால் இது சரியா முறையா அப்படின்னு பிரார்த்தனை உதாரணம் காமிக்கிறேன் கிருபானந்த வாரியார் சொன்ன உதாரணம் கிருபானந்த வாரியார் சொன்ன உதாரணம் அவரை சொன்னதெல்லாம் சில அதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் சொல்கிறது ஒரு தர்மமான ஒருத்தர் இருக்கார் ஒரு ஊரில் வந்து ஒருத்தன் பிச்சைக்கு வந்தான் வந்து பாபமாக இருந்தது உபச்சாரம் பண்ணி அவனை வந்து வீட்டுக்கு மா இது கொடுத்தார் ஆகாரம் கொடுத்தார் தன் அவன் சாப்பிட்டவுடனே அவனுடைய குடும்பத்துக்கு இப்போ கேட்கட்டான் ஆகாரம் கொடுத்தார் உழைக்கிறேன்னு சொன்னான் சரி ஆஹா அப்படின்னு சொல்லி நிலத்தை கொடுக்குறேன்னார் அப்புறம் முதலீட்டுக்கு பணத்தை கொடுத்தார் மாடுகள் கொடுத்தார் அவனை வந்து உழைக்க இது பண்ணி விவசாயம் பண்ண சொல்லி பண்ணார் ஒழுங்காக பண்ணான் அப்போ வந்து அவனை மிலாசர் மாதிரி அப்போ அவன் கெட்ட சங்கம் ியோகம் சம்பாதித்த பணத்தை அளக்கவே இல்லை எல்லாம் கொண்டு கடன் வேற வாங்கிட்டான் அவருக்கு என்னது நான் வந்து யாருக்கும் குத்தா கொடுக்க வேண்டிய கம்யூனிஸ்ட் மாதிரி பேசின பல விதத்தில் பேசின பார்த்தார் அவர் மிராஜ்தார் கோடைவான் பேசினார் அனுப்பினார் கடைசியில் அந்த நிலத்தை விட்டு அவனை வெளியேற்றிட்டார் நடுத்தரில் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்துட்டான் அந்த மாதிரி ஆகக்கூடாது இல்லையா அப்போ பகவான் நமக்கும் ஞானஸ்கந்தன் நமக்கும் நஞ்ச இந்த சரீரத்தை கொடுத்துருக்கான் பணங்கிற புத்தியை கொடுத்துருக்கான் மனங்கிற மாடு கொடுத்துருக்கான் நிறைய ஜம் அவனுடைய கருணைங்கிற ஜலம் வருது அடியான் சேர்த்துண்டது அப்போ அப்போ நெறி திருவாமல் நடந்து கொள்ள வேணுமா அப்போ வந்து வந்து உனக்கு நீ யார் உனக்கு என்ன உனக்கு குத்த அழைக்க வேணாம்னு சொன்ன அப்படியாகும் வந்து குத்தலை தேறி இருக்கு இல்லையா முடிஞ்சவொடனே ஒருத்தர் வந்துருவார் கரெக்டாக வந்துடுவார் யார் எமச கருணா நாஸ்தி கர்த்தவியம் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா கருணாநாஸ்தி அப்போ வந்துடுவான் அப்போது அதுக்கு முன்னால் நான் வந்து உன்னுடைய பாதத்தை அடைய வேண்டும் அப்போ அதுக்காகத்தான் நம்ம வந்து எம்மம் வருவான்னு அப்போ என்ன பண்ணுவேன் அதனால் மனசு படைத்தவன் இரு தனம் வச்சுருக்கலாம் இல்லை தினம் தர வேண்டும் மனசு இருந்து விசாலமான புத்திக்கும் இது கொண்ட மனசு கொண்ட வந்தால் கருணா முற்றும் அதனால் இவங்களை வந்து தியானம் பண்ணாமல் நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சுன்னா முறையோ முறையோ சரியா அடியே குறியாறு அடியே குறியாது போனாலும் கெட்டது பண்ணாம இருக்கணும் இல்லையா நான் கெட்டு போவாங்க நரகத்து போகாம இருக்கணும் இல்லையா அதுக்காக நீ அனுகிரகம் பண்ண வேண்டாம ஞான இப்படி திருவிடை தியானத்தை சொல்ற தாழை பணியம் தவமீரியவான்னு சொல்றார் திருவிடை தியானம் பண்ணத்துக்காக சொல்றார் இது மாதிரி அவர்கள் நெஷ்டை கூடி மறுபடியும் பெசைக்கு போய் மறுபடியும் நெஷ்ட கூடி இப்படியெல்லாம் வரது உண்டும் இது மாதிரி ஒரு நிர்வேதத்தோட மாணிக்கவாசர் சொல் இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றிருக்கார் இப்படி எல்லாம் நடக்கிறது உண்டு முடியாமல் அறியாமினால் நான் முடிய கெடவோ முறையோ முறையோ அப்படின்னு அருணகிரநாதர் மற்றவர்களுக்காக அவர் கதறுகிற மாதிரி தான் இதை கொள்ள வேண்டும் இந்த எண்குண பஞ்சகரணுதில்லை எண்குணங்களை எண்குணங்களை கொண்டவன் எப்படின்னா தன்மையத்தான் ஆளுதல் பூஜை உடம்பினன் ஆளுதல் இயற்கை உணர்வினான் ஆளுதல் முற்றும் உணறுதல் இயல்பாகவே பாசங்கள் நீங்குதல் பேரருள் கொண்டமை முடிவிலா ஆற்றல் கொண்டமை வரம்பிலா இன்பம் கொண்டமை அப்படி என்ன புரியாது மேலமா வேலை பார்ப்போம் ஞான்கந்தார்ப்பணம் அக்த்தோம் திவேதல் முருகனு கருவரா